வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பாலு மேலு அக்கி புண்களை போக்க கூடிய இலைய மருந்து என்ன பாப்போம் வாங்க பூமத்தை இலைகள் எடுத்து அரைத்து பசையாக்கி அதனுடன் பசு சேர்த்து நன்றாக குழைத்து அக்கி புண்கள் மேல அதாவது அந்த கொப்பளங்கள் இருக்கு அதுக்கு மேல நல்லா பூசி வச்சுட்டு வந்தோனாலே வெகு விரைவில் அக்கிப்புண்கள் ஆறிவிடும் என்ன உங்களுக்கு இந்த துலி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளை மீண்டும் சந்திப்போம்